ிாத்தாயத்தேற்றைக்காணையே ஜமுய கிருஷ்ணாய கீதா மொஹே நம அசத்தியமிர்தே ஜாஹுநீஸ்வரம் அபரஸ்பரசம்யாஹைகம் நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் இருந்தாலும் மேலும் தெளிவாக சற்று பார்க்க வேண்டும் என்று கருதி இந்த ஸ்லோகத்துக்கு இப்பொழுது அர்த்தத்தை சொல்லுகிறேன் நேற்று இதில் முழுமையாகவும் அர்த்தம் சொல்லி முடிக்கவில்லை அசத்தியம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்மள மாதிரியே எல்லாருமே உண்மையானவன் கிடையாது அதாவது தன்னம்பிக்கையும் கிடையாது யாரையும் நம்ப மாட்டான் அதாவது யாருமே உண்மையானவன் கிடையாது இந்த சமூகத்துல ஒருத்தனுமே உண்மையானவன் இல்லை எல்லாரும் பொய் வேஷம் போடுகிறார்கள் போலித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு பலமாக இருக்கோ அந்த எண்ணத்துக்கு அசுர குணம்னு பேர் அந்த எண்ணம் எண்ணுபவனை சார்ந்து தானே இருக்கிறது ஆகவே அவனிடத்தில் அந்த அசுரத்தன்மை இருக்கிறது உண்மையில் நல்லவனாக மாறவும் முடியும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது குணங்கள் வந்து நிலையானது கிடையாது அனித்தியம்தான் ஆகையினால இவன் என்ன நினைக்கிறான்னா யாருமே சத்தியமாம் கிடையாது உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு கோணத்தில் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தையே தனக்கும் உடையவனாக இருப்பான் பிறர்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதாவது நெகட்டிவாக தான் திங்க் பண்ண தோணுமே தவிர பாசிட்டிவாக நினைக்கத் தோணாது நம்ம இடத்துல தெய்வீகத்தன்மை இருக்குது எல்லோரு இடத்துலையும் தெய்வீகத்தன்மை இருக்குது அப்படிங்கிற அந்த தெய்வீகத்தன்மையை மனிதத்தன்மையை அதை பார்க்குற ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு கிடையாது அதனால இவனுக்கு செல்ஃப் கான்பிடென்ஸும் கிடையாது யாரையும் பிலீவ் பண்ணவும் மாட்டான் அதனால வாழ்க்கையில் இவனுக்கு நிம்மதிங்கிறது இருக்கவே முடியாது இவனால பிறருக்கு அமைதியும் ஆனந்தத்தை கொடுக்கவும் முடியாது ஆகவே இது ஒரு அசுர குணம் அசத்தியம்ங்கிறது இந்த அர்த்தத்தை கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் யாருமே உண்மையானவர்கள் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அப்புறம் அப்பிரதிஷ்டம் அப்ரதிஷ்டம்னு சொன்னால் இந்த உலகம் அதர்மம் செய்கிறவனுக்கு துன்பத்தையும் தர்மத்தை செய்கிறவனுக்கு இன்பத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை தர்மத்தையோ அதர்மத்தையோ ஏற்றுக்கொள்றது கிடையாது இன்பத் துன்பம்லாம் தானா வருகிறது அதுக்கு ஒன்றும் காரணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது அதனால இந்த தர்மத்தையும் அதர்மத்தையும் பார்த்து இறைவன் வந்து வினை பயன்களை உயிர்களுக்கு கொடுக்கிறான்ங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த பிரபஞ்சத்துக்கு படைப்புக்கு கடவுள் தலைவன் என்று ஒருவன் கிடையவே கிடையாது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அப்படின்னு சொல்லுற காரணத்தினால அதெல்லாம் உண்மை கிடையாது அதை புரிஞ்சிக்க முடியறதில்லை அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாததுனால இந்த பிரபஞ்சம் இறைவனை உடையதாக இல்லை அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள் அப்போ நம்மெல்லாம் எதனால பிறக்கிறோம் நம்ம பிறக்கிறதுக்கு காரணம் கர்மந்தான்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது இறைவன் வினைப்பயன்களை உயிர்கள் நுகர்வதற்காக இந்த உடலை கொடுத்திருக்கிறார் தனு கருண புவன போகங்களை உயிர்களுக்கு இறைவன் தருகிறார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்பா அம்மா கிட்ட இருக்கிற காமந்தான் காரணமே தவிர ஒரு ஒரு படைப்பிலும் அதாவது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் உடலிலே எந்த வகை உயிரினங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஆசையினால் தான் ஒன்றுக்கொன்று சேர்ந்து கொடுத்த தலைமுறையை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணுகிறதே தவிர உண்மையிலேயே கர்மாலாம் ஒண்ணும் காரணம் கிடையாது எல்லாம் காமன் தான் காரணம் அபரஸ்பர சம்பூதம் காமஹைதுக்கம் அந்நத்து கிம் அஸ்தி அபரஸ்பர சம்பூதம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து காமத்தினால் சேர்ந்து படைப்பு தொழிலை நிகழ்த்துகிறார்கள் ஒவ்வொரு ஜீவராசிகள்லையும் இதை தவிர வேறு என்ன இருக்கிறது கிம் அன்னதஸ்தி இதை தவிர வேறு என்ன இருக்கிறது தர்மமாவது அதர்மமாவது கடவுளாவது உண்மையாவது இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது என்று நாஸ்திகவாதம் பேசுகிறவர்கள் இந்த நாஸ்திகவாதத்துக்கு தான் இங்கே அசுரகுணம்னு சொல்றோம் இது அவர்கள் தீர்வும் சொல்ல மாட்டார்கள் குறையவே சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர ஏதேனும் ஒரு தீர்வை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்திலாவது அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்து அதனுடைய வெற்றியை அதனுடைய சக்சஸ்ஃபுல் ரேட் எல்லாம் அவங்களால சொல்லவும் முடியாது சும்மா கத்திக்கொண்டே இருப்பார்கள் மற்ற இப்போ பார்க்குறோமே சமூகத்தில் இப்போ ராமகிருஷ்ண மடம் சின்மயானந்த சுவாமிஜி அமிர்தானந்த மையம்மா பாய்பாஜி இவங்கள்லாம் சாய்பாபா போன்றவர்கள்லாம் சமூகத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாஸ்திகர்கள் வெறுமனே பழிப்பார்களே தவிர அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு செயலை செய்து அதை நடைமுறைப்படுத்தி அதை சமூகத்துக்கு விளக்கி சொல்ல ஆனால் பொய்யான விளம்பரங்களை எல்லாம் தேடிக்கொள்கிறார்கள் இன்றும் அதை சமூகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலேயே நாஸ்திகத்திற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தான் எங்கேயும் கிடையாது மேலும் தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளை பார்க்கலாம் அசத்தியுரீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம்